வணக்கம் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரஷ்ய கிராண்ட்ஃபிரி ஃபார்முலா ஒன்று கார் பந்தயத்தில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளவர் லூயிஸ் ஹேபிள்டன் என்பவர் இரண்டு இந்தியாவில் உள்ள ரயில்வே பாரம்பரிய இடங்களை ரயில்வே அமைச்சகம் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து டிஜிட்டல் மாக்கும் திட்டத்தை உள்ளது மூன்று பிரஸ் டிரஸ்ட் ஆப் இந்தியா பிடிஐ நிறுவனத்தின் தலைவராக என் ரவி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இயற்பியல் துறையில் நோபல் பரிசு லேசர் கண்டுபிடிப்பிற்காக மூவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார வியலாளராக கீதா கோபிநாத் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பாரதிய வித்யா பவன் அமைப்பின் மூலமாக வழங்கப்படும் மிக உயரிய விருதான தமிழ் மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மூன்று ஜேம்ஸ் பி அலிசன் மற்றும் தசுக்கு ஹோன்ஜியோ ஆகிய இருவருக்கும் எந்த துறையில் அதாவது எந்த துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு சர்வதேச முதியோர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது 5. துருக்கியில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் பைனல் தொடரில் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை தீபக் குமாரி அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி